திருவுருட்பிரகாச வல்லற்பெருமான் அருளிய விண்ணப்பங்களில் உள்ள சத்விசார கேள்வி பதில்கள் வல்லற்பெருமான் கடவுளுக்கு எத்தனை பெயர்கள் கொடுக்கின்றார்கள் பதினெட்டு தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருங்கருணை கடவுளுக்கு வள்ளலார் கொடுக்கும் வேறு பெயர்கள் என்ன இயற்கை உண்மையர் இயற்கை அறிவினர் இயற்கை இன்பினர் நிர்குணர் சிற்குணர் நித்தியர் சத்தியர் ஏகர் அநேகர் ஆதியர் அனாதியர் அமலர் அருட்பெரும் ஜோதியர் அற்புதர் நிறதிசையர் எல்லா மாணவர்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 தமக்கு ஒருவிதத்தாலும் ஒப்பு உயர்வு சிறிதும் குறிக்கப்படாத தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதியராகி விளங்குகின்றார் வேத ஆகமங்கள் இறைவனை போற்ற வாசகங்கள் உள்ளதா வேத ஆகமங்கள் பெருந்தகை வாசகத்தை பெறவில்லை இறைவனை போற்ற சிறுதகை வாசகங்கள் பெற்று உள்ளன இந்த சிறுதகை வாசகங்களை வைத்தே இறைவனை பற்றி திகைப்படைகின்றன ாம் எவ்வாறு இருக்க வேண்டும் அறிவே வடிவாய் அறிவே உருவாய் அறிவே பொரியாய் அறிவே மணமாய் அறிவே அறிவாய் அறிவே அனுபவமாய் இருக்க வேண்டும் ஆனால் இல்லை நாம் எவ்வாறு இருக்கின்றோம் குற்றமே வடிவாய் குற்றமே உருவாய் குற்றமே பொறியாய் குற்றமே மனமாய் குற்றமே அறிவாய் குற்றமே அனுபவமாய் இருக்கின்றோம் இதனை வைத்துக்கொண்டு நாம் எவ்வாறு விண்ணப்பம் செய்வது திருவருட்பெருமைக்கு இயற்கை என்ன குற்றங்களையே குணங்களாக கொள்ளுதல் மனித பிறவிக்கு முன்னர் நாம் எந்தெந்த பிறவிகளை எடுத்தோம் தாவர யோனி வர்க்கங்கள் ஊர்வன நீர்வாழ் யோனி வர்க்கங்கள் பறவை யோனி வர்க்கங்கள் விலங்கு யோனி வர்க்கங்கள் தேவ யோனி வர்க்கங்கள் நரக யோனி முதலியவைகளை நாம் எடுத்தோம் மனித பிறவிக்கு முன்னர் முன்பிறவிகளாக இருந்தபோது நம்முடைய நிலை என்ன அழுப்படைந்தோம் அச்சமடைந்தோம் அவலமடைந்தோம் கலைப்படைந்தோம் துன்பம் அடைந்தோம் நாம் எப்படி இந்த மனித பிறவியை பெற்றோம் திருவுளம் இறங்கி அருளி அழியா பெருவாழ்வை பெறுதற்குரிய உயர் அறிவுடைய இம்மனித தேகத்தில் தேவரீர் பெருங்கருணையனால் செலுத்தியுள்ளார் உண்மை கடவுளின் பெரும் தொழில்கள் என்ன எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பொருள்களையும் மற்ற எல்லாவற்றையும் தோற்றுவித்தல் விளக்கம் செய்வித்தல் துரிசு நீக்குவித்தல் பக்குவம் வருவித்தல் பலன் தருவித்தல் முதலிய ஐந்து தொழில்கள் உண்மைக்கடவுளின் பெரும் தொழில்கள் ஆகும் திருவருள் எப்படி வெளிப்பட்டு விளங்கும் எங்கும் பூரணராகி விளங்குகின்ற ஓர் உண்மைக் கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின்கண் வெளிப்பட்டு விளங்கும் திருவருள் பெறுவதால் நமக்கு என்ன லாபம் திருவருள் விளக்கத்தால் மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெறுதலே லாபம்மார்க்கத்தின் முக்கிய தடைகள் எவை சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்கள் இவைகளே தடை சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியம் எது ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையை எப்பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டும் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் திருவருள் பெருங்கருணை திறம் என்பது என்ன தந்தையின் சுக்கில துளியிடத்து பகுதி பேரணு உருவில் பெருகி வெளிப்பட இருத்தியது தாய் என்பால் சோனித திரலில் என் உருவை சேர்க்கும் வரையில் எதிர்த்த துரிசுகள் எல்லாவற்றையும் நிகரகம் செய்தது தந்தையின் சுக்கில துளியிடத்து ஆன்ம சக்தி கலைகளை அரும்பச் செய்தது தாயின் சோனித திரளில் ஆன்ம சக்தி கலைகளை பூத்தச் செய்தது தாயின் வயிற்றில் அமுதக்காற்றை மெல்லன வீசச் செய்தது தாய் வயிற்றில் இருந்தபோது நாத ஒளியால் பேய் வெருட்டையும் விந்து விளக்கத்தால் பேர் இருட்டையும் தவிர்த்தது திருவருள் பெருங்கருணை திறம் திருவருள் பெருங்கருணை என்பது என்ன தந்தையின் சுக்கீலப்பையிடத்து ஒரு கோடி ஒன்பது லட்சத்து அறுபதனாயிரம் கனப்போது பரியந்தம் எவ்வகை தடைகளும் வாராதபடி பாதுகாத்து இருந்தது தாயின் சோனிதப்பையில் ஆறு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் கனப்பரியந்தம் எவ்வகை தடைகளும் வாராதபடி பாதுகாத்திருந்தது திருவருள் பெருங்கருணையாகும் திருவருள் பேராற்றல் என்பது என்ன ஒரு ஓர் கனப்பொழுதினுள் அதி காரணக்கிரியையால் அதிகாரண பகுதி உருவில் செலுத்தியது காரணக்கிரியையால் காரணப்பகுதி உருவில் செலுத்தியது அதிசூக்கும கிரியையால் அதி சூக்கும பகுதி உருவில் செலுத்தியது சூக்குமக் கிரியையால் சூக்கும பகுதி உருவில் செலுத்தியது பரத்துவ சக்தி சத்தரால் பூத உருவில் செலுத்தியது அபரத்துவ சக்தி சத்தரால் பௌதீக வடிவில் செலுத்தியது இந்த பௌதீக உடம்பில் தொன்னூத்தாறு தத்துவங்களை அமைத்தது திருவருள் பேராற்றல் ஆகும் தேவரீரது பேரருள் பெருங்கருணைத்திறம் என்பது என்ன பெருங்குற்றங்கள் விளைவதற்குரிய இடங்களில் பிறப்பியாமல் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பில் பிறப்பித்து அருளியது சிசு பருவத்தில் ஏற்பட்ட எவ்வகை தடைகளும் ஏற்படாமல் பாதுகாத்தது குமார பருவத்தில் எண்ணெய் சிறிதும் குற்றங்களில் செலுத்தாமல் நற்செய்கைகளில் செலுத்தியது எந்தெந்த இச்சைகளில் வள்ளலார் ஓர் அணுத்துணையும் பற்றுவிக்கப்படவில்லை மண் இச்சை பொன் இச்சை பெண் இச்சை முதலிய மூன்று இச்சைகளிலும் கருணை நன்முயற்சி எது எல்லா உயிர்களும் இன்பமடைதல் வேண்டும் என்பதே வள்ளலார் எந்த நெறியை பற்றி மேலேறினார்கள் சுத்த சன்மார்க்க தனி நெறி ஒன்றையே சாகா கலா அனுபவ தேகங்கள் எவை சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் தனிப்பெரும் வள்ளபம் எது தத்துவங்கள் எல்லாவற்றையும் தன் சுதந்திரத்தில் நடத்துதல் உண்மை ஞானம் என்பது எது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கடவுள் ஒருவரே வள்ளலார்பெற்ற சித்திகள் எவை கர்மசித்தி யோகசித்தி ஞான சித்தி தந்தையின் சுக்கிலத்துளி எவ்வாறு உள்ளது புறத்தில் யாவராலும் சகிக்கப்படாத ஒன்றாக உள்ளது அருவிருப்பாக உள்ளது தீ நாற்றமுடையதாக உள்ளது அசுத்தம் உடையதாக உள்ளது தாய் வயிற்றில் கரு அதாவது பூத பேரனு ஒரு சிதறிப்போக காரணம் என்ன நச்சு கிருமி நச்சு சுவாலை தாயின் கருப்பை எவ்வாறு உள்ளது இரும்பில் பெரிதும் கடினமுடையதாய் இருட்கொகையில் பெரிதும் இருளுடையதாய் மிகவும் சிற்றளவு உடையதாய் அசுத்தம் துர்க்கந்தம் அருவறுப்பு உடையதாய் இருக்கின்றது தந்தையின் சுக்கில துளியிடத்து இறைவன் எவ்வாறு இருக்கின்றார் யாவராலும் சகிக்கப்படாத அசுத்தத்தை சகித்து உள் ஒளியாக இருக்கின்றார் தாயின் சுரோனித திரளில் இறைவன் எவ்வாறு இருக்கின்றார் புறத்தில் யாவராலும் சகிக்கப்படாத அசுத்தத்தையும் துர்கந்தத்தையும் அருவருப்பையும் சகித்து ஆவி ஆவிருவாக இருந்து நம்மை காக்கின்றார் ஏன் தாயின் கருப்பையில் கலைப்பு ஏற்படுகின்றது நெருக்கத்தால் வெப்பத்தால் புழுங்கிய புழுக்கத்தால் கலைப்பு ஏற்படுகின்றது கலைப்பு நீங்க ஆண்டவர் என்ன செய்கின்றார் அடிக்கடி அமுத காற்றை மெல்லென வீச செய்கின்றார் ஞானேந்திரியங்களுக்கு என்ன தொழில்களை திருவருள் காது கேட்டல் கண் பார்த்தல் நா சுவைத்தல் மூக்கு நுகர்தல் மெய் ஸ்பரிசித்தல் முதலிய ஐந்து தொழில்கள் கர்மேந்திரியங்களுக்கு கொடுத்த ஐந்து தொழில்கள் எவை வாக்கு வசனித்தறிதல் பாதம் நடந்தறிதல் கை கொடுத்து எடுத்தறிதல் அபான மலம் விடுத்தறிதல் நீர்வாயில் சலம் விடுத்தறிதல் முதலிய ஐந்து தொழில்கள் கரணங்களின் நான்கு தொழில்கள் எவை மனம் நினைத்தல் புத்தி விசாரித்தல் சித்தம் நிச்சயித்தல் அகங்காரம் அகங்கரித்தல் முதலிய நான்கு தொழில்கள் ஜீவனின் இடைப்பாட்டு தொழில்கள் எவை பருவம் செய்தல் தகுதி செய்தல் இச்சை செய்தல் தெரிவு செய்தல் அதிகாரம் செய்தல் காரணம் செய்தல் காரியம் செய்தல் முதலிய ஏழு தொழில்கள் பரத்துவ தொழில்கள் எவை துரிசு நீக்குவித்தல் சுகம் விளைவித்தல் தூய்மை செய்வித்தல் இன்பமடைவதற்கு வழியாயிருத்தல் துணையாயிருத்தல் முதலிய ஐந்து தொழில்கள் தொழில்கள் எவை அறிதல் அறிவித்தல் அனுபவித்தல் அனுபவிப்பித்தல் முதலிய நான்கு தொழில்கள் பௌதீக பிண்ட வடிவில் இறைவனால் தோற்றுவிக்கப்படும் சக்திகள் எவை சூரிய சக்தி சந்திரசக்தி அக்னி சக்தி தாரகை சக்தி பிரம்மசக்தி மாயசக்தி ருத்ரசக்தி முதலிய ஏழு சக்திகள் நாம் அடையும் அவத்தைகள் எவை கனவு சுளுத்தி முதலிய மூன்று அவத்தைகள் திருவருள் பௌதீக பிண்ட அமைக்கும் உறுப்புகள் எவை தோல் வகைகள் நரம்பு வகைகள் எலும்பு வகைகள் இறைச்சி வகைகள் சுக்கீல வகைகள் மூளை வகைகள் அமுத வகைகள் வண்ணம் மற்றும் வண்ண பேத வகைகள் எந்தெந்த மூளை அமைக்கப்படுகின்றது ஓங்கார மூளை ஆங்கார மூளை என்ற இரண்டு மூளை வகைகள் அமுத வகைகள் எவை தலையமுதம் இடையமுதம் முதலிய இரண்டு அமுத வகைகள் ஜீவர்களால் கணித்து அறியப்படாத பெருங்குற்றங்கள் எவை பேராசை பெரும்பம் பெருமோகம் பெரு பெருலோபம் பேரழுக்காறு பேரகங்காரம் பெரு வைரம் பெரு பெருமயக்கம் முதலிய பத்து பெருங்குற்றங்கள் சிசுப்பருவம் முதல் குமாரபருவம் வரை ஏற்படும் தடைகள் எவை பேய் வெருட்டல் தோஷம் தாங்கல் பால் எதிரெடுத்தல் சவலை குருந்தாதல் நோய்பினிப்புண்டல் பசியால் அறற்றல் பயத்தால் உலம்புதல் உண்டி உவட்டல் உடம்பொடு நேர்தல் முதலிய ஒன்பது தடைகள் சிறு பருவத்தில் உண்டாகும் குற்றங்கள் எவை சிறு விளையாட்டு இயற்றல் சிற்றுண்டி விளைதல் சித்திரம் பயிரல் அதிசயம் பார்த்தல் அசங்கியம் பேசல் அவளித்தழுதல் தன்வசத்து உழழல் தாய்வயிர் சலித்தல் முதலிய எட்டு குற்றங்கள் வள்ளற் பெருமான் குறிப்பிடும் நற்செய்கைகள் எவை இடம் தனித்திருத்தல் இச்சையின்றி நுகர்தல் ஜபதவம் செய்தல் தெய்வம் பராவல் பிற உயிர்க்கு பெருங்குணம் பற்றல் பாடி பணிதல் பத்தி செய்து இருத்தல் முதலிய எட்டு நற்செய்கைகள் வள்ளலார் எவ்வாறு கல்வி பயிற்சி பெற்றார் குமாரபருவத்தில் கல்வியிற்பயிற்றும் ஆசிரியரை இன்றியே பெருமான் தரத்தில் பயின்று அரிதற்கு அருமையாகிய கல்வி பயிற்சியை பெருமான் உள்ளகத்தே இருந்து பயிற்றுவித்து அருளினார் ஆரியம் முதலிய பாஷைகளின் தன்மை என்ன இடம்பத்தை உடையது ஆரவாரத்தை உடையது பிரயாசத்தை உடையது பெரு மறைப்பை உடையது போதுபோக்கை உடையது தென்மொழியாகிய தமிழ்மொழியின் தன்மை என்ன பயிலுதற்கும் அறிதற்கும் மிகவும் லேசுடையது பாடுதற்கும் துதித்தற்கும் மிகவும் இனிமை உடையது சாகா கல்வியை லேசில் அறிவிப்பது மேலும் திருவொருளால் கிடைத்தது இந்த தென்மொழியாகிய தமிழ் மொழி அருட்பெருஞ்சோதி உண்மை கடவுள் ஒருவரே என வள்ளலார் எப்பொழுது அறிந்து கொண்டார் வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னரே அறிந்து கொண்டார் தத்துவ சித்தி விகற்பங்கள் என்பது என்ன சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலப்பட விரிந்த சமயங்களும் அச்சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்பங்கள் ஆகும் தத்துவ சித்தி கற்பனைக்கலைகள் என்பது என்ன வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் சாத்திரங்கள் முதலியன தத்துவ சித்தி கற்பனை கலைகளாகும் சுத்த சன்மார்க்க அனுபவ லேசசித்தி பேதங்கள் எவை வேதாந்தம் சித்தாந்தம் போதாந்தம் நாதாந்தம் யோகாந்தம் கலாந்தம் முதலாக பல பெயர் கொண்டு விரிந்த மதங்களும் மார்க்கங்களும் சுத்தசன்மார்க்க அனுபவ லேசசித்தி பேதங்களாகும் வேதாகமங்கள் எதனை அளக்க முயற்சி செய்கின்றன திரு அருட்சமூகத்தை திரு அருட்சமுகத்தை யார் அடைந்துள்ளனர் உண்மை ஞானிகள் வேதாகமங்கள் திரு அருட்சமூகத்தை எப்படி அளக்கின்றன தத்தம் அளவைகளால் தனித்து அழைக்கின்றன ஒருமித்து அதாவது இணைத்து அழைக்கின்றன நெடுங்காலம் அளந்து கொண்டே இருக்கின்றன வேதாகமங்களால் திரு அளக்க முடிந்ததா அளக்க முடியவில்லை கோடித்து அதிசயத்து நிற்கின்றன வேதாகமங்களைத் தவிர மற்ற எவரெல்லாம் திரு அருட்சமூகத்தை அறிய முற்படுகின்றனர் படைத்தல் காத்தல் துரிசுநீக்கல் தொழில்களை நிகழ்த்தும் அதிகார தலைவர்களும் எவ்வகை தத்துவங்களையும் காரணக்காரிய நடத்தும் சக்தி சத்தர்களும் பேரறிவால் சிறந்த பெரியவர்கள் எல்லோரும் அறிய முற்படுகின்றனர் திரு அருட்சமுகத்தின் இயற்கை பெருங்கருணை பெருந்தன்மையை கருதுதல் எவ்வாறு தூய்மை உடைமை அன்பு உடைமை முதலிய சுபோகுணங்களை கொண்டு கருதுதல் வேண்டும் திரு அருட்சமூகத்தின் பெருங்கருணை பெருந்தன்மையை கருத தடைகள் எவை காமம் வெகுளி முதலிய அவகுணங்கள் தடைகளாக உள்ளன திரு இயற்கை பெருங்குணப் பெரும் புகழை துதித்தல் எவ்வாறு துதித்தற்கு கருவியாய தத்தம் சென்னா உறுப்புக்கள் வாய்மை கூறல் இன்சொல் புகழல் முதலிய ஒழுக்கங்களில் நின்று துதித்தல் திரு அருட்சமூகத்தின் இயற்கை பெருங்குணப் பெரும் புகழை துதிக்க தடைகள் எவை பொய்கூரல் பயனில கூறல் முதலிய தீமைகளில் பயின்று தடித்த எனது அசுத்த துதிக்க தடையாக உள்ளது திரு அருட்சமூகத்தில் நாம் எதனை அறிய வேண்டும் இயற்கை உண்மை தரத்தை அறிதல் வேண்டும் திரு அருட்சமூகத்தில் நாம் எதனை கருத வேண்டும் இயற்கை பெரும் கருணை பெரும் தன்மையை கருதுதல் வேண்டும் திரு நாம் எதனை துதிக்க வேண்டும் இயற்கை பெரும் கருணை பெரும் புகழை துதித்தல் வேண்டும் அருட்பெருஞ்சோதி கடவுள் எவ்வாறு இருக்கின்றார் அறிவார் அறிகின்ற வண்ணங்களும் கருதுவார் கருதுகின்ற வண்ணங்களும் துதிப்பார் துதிக்கின்ற வண்ணங்களும் ஆகிய எல்லா வண்ணங்களையும் உடையவர் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கடவுள் தனிப்பெருங்கடவுளின் திருக்கடை கணிப்பால் நடைபெறும் சித்திகள் எவை பூதசித்தி கரணசித்தி இந்திரிய சித்தி குணசித்தி பிரகிருதி சித்தி புருடசித்தி விந்து சித்தி பர சித்தி சுத்த சித்தி காலசித்தி கலாசித்தி விசுவ சித்தி வியோம சித்தி பிரம்மசித்தி சிவசித்தி முதலிய பதினைந்து பிண்டசித்தி அண்டசித்தி பகிரண்ட சித்தி அண்டாண்ட சித்திகள் திருக்கடை கணிப்பால் நடைபெறும் சித்திகளாகும் எந்தெந்த அனுபவங்களில் பெருங்கருணை பெரும்பதியாகிய கடவுள் பயங்குகின்றார் அடிநிலை கரும ஞானசித்தி அனுபவங்களினும் முடிநிலை கரும ஞானசித்தி அனுபவங்களினும் அடிநிலை யோக ஞானசித்தி அனுபவங்களினும் முடிநிலை யோக ஞானசித்தி அனுபவங்களினும் அடிநிலை தத்துவ ஞானசித்தி அனுபவங்களினும் முடிநிலை தத்துவ ஞானசித்தி அனுபவங்களினும் அடிநிலை ஆன்ம ஞானசித்தி அனுபவங்களினும் முடிநிலை ஆன்ம ஞானசித்தி அனுபவங்களினும் நிறைந்தும் விளங்கியும் இனித்தும் கலந்தும் ஒருமித்தும் தனித்தும் வயங்குகின்றார் திருவருள் சமூகம் இருந்த வண்ணம் அறிந்து கொள்ளுதல் எங்கனம் என வள்ளலார் உரைக்கின்றார் எல்லா சக்திகளுக்கும் எல்லா சத்தர்களுக்கும் எல்லா மூர்த்திகளுக்கும் எல்லா மூர்த்தர்களுக்கும் எல்லா தேவிகளுக்கும் எல்லா தேவர்களுக்கும் எல்லா சாதனர்களுக்கும் எல்லா சாத்தியர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா தத்துவங்களுக்கும் எல்லா பொருள்களுக்கும் எல்லா குணங்களுக்கும் எல்லா செயல்களுக்கும் எல்லா அனுபவங்களுக்கும் மற்ற எல்லாவற்றிற்கும் முதற்காரணமாயும் நிமித்த காரணமாயும் துணை காரணமாயும் இவை அல்லாவாயும் விளங்குகின்றது திரு இருந்த வண்ணம் இந்த திருவருள் சமூகம் இருந்த வண்ணமே இங்கனமானால் தேவரீர் இயற்கை திருவண்ணம் அறிந்து கொள்ளுதல் எங்கனமோ தேவரீர் திருவண்ணமும் திருவருள் சமூக வண்ணமும் அறிய கருத துதிக்க இயலுமா தேவரீர் திருவண்ணமும் திருவருள் சமூக வண்ணமும் அறிதற்கும் கருதுதற்கும் துதித்தற்கும் எத்திரத்தாலும்கூடாவாயினும் அடிமை அளவிற்கு என்றபடி அறியாது அறிந்தும் கருதாது கருதியும் துதியாது துதித்தும் எனது உரிமையை ஊற்றம் செய்ய வேண்டும் இந்த மனித தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற அவத்தைகள் எவை மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் நாம் எந்த வாழ்வு வாழ வேண்டும் என்று வள்ளலார் கூறுகின்றார் இந்த தேகத்தையே நித்திய தேகமாக்கிக் கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்பசித்தி பெருவாழ்வை பெற்று வாழ வள்ளலார் கூறுகின்றார் பேரின்பசித்திப் பெருவாழ்வு பெற எந்த முயற்சி நாம் எடுக்க வேண்டும் அதீ தீவிர விருப்பு முயற்சி எடுத்தல் வேண்டும் இத்தேகத்தை நித்திய தேகமாக்கிக் கொள்ள வழி என்ன திரு அருட்சுதந்திரம் ஒன்றாலே கூடும் வேறு எந்த வழியாலும் கூடாது திருவரு சுதந்திரம் நமக்கு எவ்வாறு கிடைக்கும் யான் எனது எனும் தேக சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் என்னும் மூவகை சுதந்திரங்களும் கிடைக்கும் என்று திருவருள் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன் திருவருட் சுதந்திரத்தை அடைய யார் தகுதி உள்ளவர்கள் இத்தேகத்தை பெற்ற எல்லா ஜீவர்களுக்கும் எனக்கு அறிவித்த அறிவித்து அவரவர்களையும் உரிமை உடையவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும் திருவுருட்பிரகாச வள்ளல் பெருமான் அருளிய விண்ணப்பங்களில் உள்ள சத்விசார கேள்வி பதில்கள் முற்றிற்று திருச்சிற்றம்பலம்